الحمد لله رب العالمين حمدا كثيرا طيبا مباركا فيه حمدا يوافي نعمه ويكافئ مزيده اللهم صل وسلم وبارك وزد واكرم وترحم وتحنن على سيدنا محمد وعلى اله واصحابه ومن اهتدى بهديه واستن بسنته الى يوم الدين اما بعد يقول الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أجه الذين آمنوا اتقوا الله والتنظر نس ما قدمت لغد واتقوا الله إن الله صبير بما تعمدون صدق الله العالمين إلا أبقوها للم فهلتش يلم فعراته للم அனைத்து கருணையுடன் பரிபாலிக்க வழிகாட்டுவதற்காக வேண்டி அனுப்பி வைக்கப்பட்ட நவிமார்கள் ஆதம் அலி சலாம் பிறக்கம் இப்ராஹிம் அலை அலி சலாம் மூசா அலி சலாம் ஈசா அலி சலாம் இறுதியாக வந்த எங்கள் உயிரிலும் மேலான முகமது முஸ்தபாஹ் அலை அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தாரர்கள் தோழர்கள் அவான பாதுகாத்து அன்று முதல் இன்று வரை நமக்கு எத்து வைத்த நம்முடைய ஆசான்கள் மூதாதைகள் பெற்றார்கள் மீதும் அல்லாவின் சலாத்தும் சலாவும் உண்டாவதாக அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே நம்முடைய அனைத்து விவகாரங்களிலும் அல்லாஹ் நம்முடைய விவகாரத்திலையும் அல்லாஹுடைய ஞாபகத்துடன் அவதானிக்கிறான் அதை பதிவு செய்கிறான் என்ற சிந்தனையுடன் வாழும்படி முதலிடக்கும் அப்பா உங்களுக்கும் வசீகத்தும் செய்கின்றேன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அந்த தக்குவாவுடைய உணர்வை எல்லா கட்டத்திலையும் நசிபாக்குவானாக அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவின் நல்லே அல்லாஹ மனிதனை படைத்து இந்த பூமிக்கு அனுப்பி வைத்த நேரத்தில் பிரதானமான மூணு நோக்கங்களை மூணு ஆப்டிவ்களை அடிப்படையாக வைத்து அல்லாஹ் மனிதனை படைத்து இந்த உலகத்துக்கு அனுப்பி வைத்திருக்கிறான் இந்த அனைத்து படைப்பிடங்களையும் அல்லாஹ் படைத்த காரணம் படைப்பின் பக்கம் தேவை அல்லாஹ் அல்லாவுடைய தெளிவுபடுத்துவதற்காக வேண்டிய அல்லாஹ் நம்மை படைத்திருக்க யாருக்குமே அநியாயம் நடக்க கூடாது யாருக்குமே அநீதி இழக்கப்படக்கூடாது அல்லாஹ் ஹரிசில் ஊடாக செல்வர்கள் நமக்கு அறிவித்த மிக முக்கியமான ஒரு விடப்பாக இருக்கிறேன் இருக்கிறேன் அதனால நீங்க உங்களுக்கு வசியில அநியாயம்ள்ளாதீர்கள் யாரும் இன்னொருல யாரும் இன்னொரு ஹக்குல இன்னொருவருக்கு நீங்க குறை இன்னொரு அந்த ஹக்குல உரிமையில நீங்க எந்தவித குறையும் செய்த அளவில் இந்த ஹரிசு குதிரூடாக அல்லாஹ் இந்த புலுமுடைய விடயத்தை எவ்வாறு அல்லாஹ் அவதானிக்கிறான் இந்த ஒவ்வொரு விடயங்களையும் அல்லா அவதானிச்சு கொண்டிருக்கிறான் அநியாய காரண விட்டு வைக்க நீங்க நினைக்காதீர்கள் அவதானிக்காம இருக்கிறான் என்று நீங்க நினைக்காதீர்கள் அல்லாஹ் அவதானிக்கிறார் அங்கு கூறிய சகோதரர்களே இந்த அநியாயம் துணும் என்று வரும் போது நாம் பொதுவாக எங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகள் அல்லது எங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அல்லது எங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய எங்களுடைய முதலாளிகள் அல்லது வீட்டுல மனைவி கணவனின் பக்கமும் பிள்ளல் பெற்றாரின் பக்கமும் பொதுவாக யாரு பலத்துடன் இருக்கிறாரோ சக்தியுடன் இருக்கிறார்களோ அவர்களாலதான் நமக்கு அநியாயம் நடக்குது என்ற அடிப்படையில் நாம் எல்லோரும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் என்னண்ட ஒன்றுடைய ஒவ்வொன்றுக்குமான ஒரு ஹக்கு இருக்குது உரிமை இருக்குது அந்த உரிமையில நீங்க குறைப்பாடு செஞ்சீங்கடா அது ஒரு துளும் உரிமையில குறைப்பாடு செஞ்சீங்க ஒரு ஒரு விஷயத்தை ஒரு இடத்துல வைக்கணும் அந்த இடத்துல வைக்காம இன்னொரு இடத்துல வைச்சிருக்கீங்க மாசமான ஒரு இடத்துல வைக்கிறது இருக்குது அது அநியாயம் ஒவ்வொருத்தருக்கும் குறுக்கப்பட வேண்டிய கண்ணியம் கௌரவம் இருக்குது புதல் பெற்றார நல்லா கவனிக்கிறாங்க நல்ல மாளிகை போல ஒரு வீட்டுல வாழ வைக்கிறாங்க எ அவங்களுக்கு கண்ணியம் வார்த்தையினால அல்லது உள்ளத்தால நீங்க கொடுக்கலண்டா நீங்க அநியாயம் செய்றீங்க அந்த பெற்றார்கள் கூடாது எல்லாத்தையும் தந்திருக்கிறான் ஆனா இனி அவமதிக்கிறான் எனக்கு எனக்குல என்ற ர ஆனா அன்புக்குரிய சகோதர்களே அவங்களுக்கு இடம் கொடுக்கப்பட வேண்டும் இஸ்லாம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய உடயம் அதென்ன அஞ்சலின் மக்கள் மக்களுடைய அந்த தகுதி அவர்களுடைய அந்தஸ்து அவருடைய கௌரவத்தின் அடிப்படையில் எல்லாரும் கண்ணியமானவர்கள் எல்லோரும் கௌரவமானவர்கள் அவருடைய உணர்வுகளை மறுத்து நடந்துக்கோங்க அன்புக்குரிய சகோதரர்களே இன்று நாம் துணும் அநியாயத்த ஒரு பெரிய மட்டத்தில வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒவ்வொரு உடையத்திலேயும் அநியாயம் இருக்குதே இது பயங்கரமானது அல்லாஹ் இதை ஒவ்வொன்றையும் பதிவு செய்கிறார்கள் தன்னுடைய பிரிவுக்கு முன்னால் ஒரு தரவந்த முன்வைத்து யாராவது சான்ஸ் இப்ப வந்து அந்த அநியாயத்துக்கு உங்களுக்கு பதிலாக அதுக்கான பதில் உரிமையை பெற்றுக் உங்களுக்கு உரிமையை பெற்றுக் கொள்ளலாம் செல்வர்கள் யாருக்குமே அநியாயம் செய்யாதவர்கள் அவர்களை எவ்வாறு மனிதர்கள் எங்களால் தவறு நடக்கும் கண் தெரியாதவர் வந்த நேரத்தில் வந்தாரு அந்த குருடர் வந்த நேரத்துல அந்த குருடருக்கு கொடுக்க வேண்டிய அவதானத்தை இந்த டைம்ல நான் இவ்வளவு பிஸியா இருக்கிறேனே கண் தெரியாத வந்த முகம் கொஞ்சம் அப்படி சுருங்கிச்சு அதுக்கு பின்னால அவருக்கு நீங்க அவதானம் செலுத்தாம கவனத்தை திருப்பினீங்க என்று சொல்லி அல்லாஹ் ஆய திறக்கி அல்லாஹ் மகளை ரெக்டிஃபை பண்ணாங்க இதெவ்ளோ நாங்க எங்கட வாழ்க்கையில ஒரு மனுஷன் பேசும் போது முகத்தை பார்த்து அவருக்கு அட்டென்ஷன் கொடுக்கறதுன்றது நாங்க யாருமே பெருசாக பாக்குறோம் இல்ல ாம பதில் சொல்லி அனுப்புறோம் அன்புக்குரிய சகோதரர்கள் எல்லாமே நல்ல என்ன சொல்லுவாங்க ஒவ்வொரு மதிப்போனும் எங்களால தவறு நடக்கலாம் ஆனா நாங்க முயற்சிக்கையும் பேசக்கூடிய இணையாலையும் இவ்வாறு பணம் நடந்திருக்கும் ஏதாவது எல்லாமே விலங்காக இந்த விடயங்களை அவதானிச்சு அந்த நேரத்தில் இத மாத்தி கொண்டது நல்லதுதானே என்று சொல்லி சொல்றதுக்கு எங்களுக்கு ஆள் இல்ல அப்படி சொன்னாலும் நாங்க விருப்பவும் இல்லை அதுக்கு அப்படி யாராவது வந்து சொன்னா நாங்க விரும்பவும் மாட்டோம் எங்களுக்கு கோபம் மாத்திரமும் வந்துரும் அன்புக்குரிய சகோதர்கள் அவங்களை எப்படி நடந்து கொள்வது எங்க வீட்டுக்கு உரக்கூடிய விருந்தாளி ஈமானுடைய மிக முக்கியமான ஒரு பகுதி விருந்தாளிய அவர் எப்படி உபசரிப்பாரு கண்ணியப்படுத்துவாரு கௌரப்படுத்துவாரு எங்களோட பேசக்கூடியவர்களாக பேசுறது அன்பு கூறிய சகோதரர்களே இதுல மிக முக்கியம் என்னண்டா இதுக்கு நூத்துக்கு நூறு நாங்கள் இதை செய்வோம் என்றதல்ல அந்த கவல் எங்க அந்த சிந்தனை இருக்கணும் எங்க இருக்கணும் நான் யாரையும் எங்களால் நடக்கிறது இன்க்ளூடிங் நீ எல்லாரும் சிறப்பு கோவம் ஆத்திரம் என்று வரும் போதும் அந்த கோபத்தில் ஆத்திரத்தில் ஏதாவது சொல்லிடுவோம் நடந்தா பின்னால கொஞ்சம் உட்கார்ந்து அவதானிச்சு அந்த விஷயத்தை கொஞ்சம் யோசிச்சுட்டு அதுக்கு பின்னால வெக்கப்படாம போயிட்டு சொல்லி அப்பா கொஞ்சம் அந்த மன்னிப்ப கேட்கக்கூடிய அந்த தன்மைகள் தருக்கும் அங்கு கூடிய சகோதரர்கள் எல்லாமே நல்லது இதுல மிக முக்கியமான விடயம் இன்றைய விடயத்தை நான் இருக்கேன் நாம் ஏந்திய அளவு மக்களுடைய கண்ணியத்தை கௌரவத்தை பாதுகாத்து நடந்து கொள்வோம் வழி நடத்துவோம் இது மனிதர்களோட என்று சொல்றது அதிகமான விடம் இன்டராக்சன் interaction with others engada markam adhigamaga pesiradu adhi. engada people adhigamaga pesiradu adhi. matha varagaloda nano oh. tuluga nombu hajji zakat pellatte vidha koodulaga walim kanakile pesirku vedanda matha varagaloda interaction eppadi adu cheruva muamalat muamalat enda in interaction kurukal vaangal oru orku mathilulla uravu அது பலரீதியான உறவாக இருக்கலாம் குடும்ப ரீதியான உறவாக இருக்கலாம் சமூக ரீதியான உறவாக இருக்கலாம் அல்லது அண்டை வீட்டார கொண்டு உறவாக இருக்கலாம் இது எதிலேயும் யாருக்கும் அநியாயம் நடக்கக்கூடாது நம் பாதையில போகும் போது பாதைக்குரிய ஹக்கு என்றால் வேறு யாருக்கு இடைஞ்சல் இல்லாம நான் நடந்து கொள்ள ஓட்டுறது இன்னொருத்தருக்கு இடைஞ்சலாக இருக்க கூடாது இடைஞ்சல் பிரச்சனை இத பேசினா சொல்லுவார்கள் என்னண்டா என்ன எங்களை விட மத்த மார்க்க என்னண்டா நான் இந்த லவுட் ஸ்பீக்கர்ல மிக சத்தமாக அதான் சொல்ற கூட நான் விரும்பாத்துல உயரமான அந்த அந்த சத்தம் போகணும் இன்று போட்டு இருக்குது எப்படி அக்பர் பக்கத்துல ஒரு வீடு இருந்தா சின்ன புள்ள தூங்குற புல்ல பயந்து பிடுக்கிட்டு எழும்புற அளவுக்கு சத்தம் மார்க்கத்துல பேர் ஒரு நோயாளி இருந்தா அந்த நோயாளிக்கு அதுல இடைஞ்சல் இது அநியாயம் இன்னும் சில ஊர்கள சில ஊர்கள் சிறந்து வாழக்கூடிய பகுதிகளில் என்ன நடக்குதண்டா எல்லாமே இசாமத்தும் நடத்துறதும் ஒரு பயன் நடக்குதண்டா அதுவும் ஸ்பீக்கர்ல எல்லாருக்குமே இடைஞ்சல் என்னண்டா எந்த ஒரு செயலும் இடைஞ்சலாக உள்ளத்தை நோவிக்கக்கூடிய முறையில் அமையக்கூடாது அது ஒரு அநியாயம் புலும் அது ஒரு அநியாயம் புலும் எங்கட இப்ப மினரஸ் கேட்கறது தள்ளில மினரஸ் மினரஸ் குப்பா இருக்குது மினரஸ் அழகுக்கு கெட்ட அதுல ஒரு என்னை ஒரு ஒரு படியில் அப்படி ஏறி போயிட்டு அங்கே சொல்லுவார் அதுக்குதான் இஸ்லாமிய ஆர்கிட்ட அந்த மினரத்தை கட்டினாங்க இங்க பள்ளிகள் மினரத்தை அழகாக்கு கெட்டு இருக்கிறோம் நான் அப்படிதான் மேல ஏறிதான் சொல்லணும் என்று சொல்லல ஆனா இதுல இந்த நாட்டுல கூட ஒரு சட்டம் இருக்கு இந்த நாட்டுல கூட சட்டம் இருக்குது கெஜட் இருக்குது உங்களோட கைல ஐபோன் இருக்குது உங்களோட கையில சில ஸ்மார்ட் வாட்சல் இருக்குது அதுல ஒரு ஆப்ஷன் இருக்குதுண்டா மிச்சம் சத்தம் கூடின ஒரு இடத்துக்கு போனா அது இண்டிகேட் பண்ணும் என்னண்டா இதுல சத்தம் கூட உங்களுக்கு சரியில்ல பண்ணும் சத்தோடு அன்புக்குரிய சகோதரர்களே மற்றவங்க செய்யறதல்ல எங்களுக்கான மார்க்கம் மத்தவங்க செய்வத எங்களோட பக்கத்துல இருக்கிறவங்க அண்டை வீட்டார்கள் அவங்களோட என்ன டிஸ்டர்ப் எந்த அளவுக்குண்டா நீங்க ஆக்குற சாப்பாடு வாசம் பக்கத்து வீட்டுக்கு போறண்டா நீங்க கூடுதலா கொஞ்சம் ஆணத்தை போட்டு அங்க கொஞ்சம் அனுப்பி வைங்க அவங்களுக்கு சாப்பிடறதுக்கு சாப்பாடுக்கு விரும்புவாங்க எங்கட வீட்டுல இறச்சி இல்ல அதனால எங்கட வீட்டுல மீன் தான் ஆக்கிக்குது அங்க ஆக்குறது கொஞ்சம் நல்ல வாசமாக இருக்கு உணர்வு இருக்குது அதையும் மதிக்க சொல்லி எங்கட மார்க்கம் சொல்லுது எவ்வளவு ஒரு அழகான ஒரு மார்க்கம் எவ்வளவு பீட்ஃபுல்லான மார்க்கம் இது மிக முக்கியமான நாங்க ஒரு வீடியோ கத்த காட்ட சொல்லி நான் முடிக்கிறேன் இந்தியா எங்களுக்கு தெரியும் இந்தியால முஸ்லீம்கள் அ வாழ்ந்தாலும் உலகத்துல இந்தோனேஷியாவுக்கு பின்னால அதிகமாக முஸ்லீம்கள் வாழ்ற நாடு இந்தியா பாப்புலேஷன் இந்தியாலும் கெட்ட அளவுக்கு பெரிய ஜனத்துவ அப்ப அங்க ஒரு அரசியல் வாதிடத்துல அப்ப இருந்தான் யோசனை அந்த அரசியல் வாதிடத்துல இஸ்லாமிய சட்டங்களை பத்தி அங்க இப்ப இருக்கக்கூடிய அரசியல் சூழலே கொஞ்சம் வித்தியாசம் முஸ்லீம் பெர்சனல் லாவை பத்தி கேட்கிற நேரத்துல அவங்க திருப்பி ஒரு கேள்வி கேட்கறாங்க அவன் நல்லவன் என்று சொல்லவன் அல்ல நல்லவன் உங்களுக்கு கல்யாண விஷயத்திலையும் நாலு திருமணங்களை முடிக்கிறதில மட்டும்தான் உங்களுக்கு முஸ்லீம் லா வேணும் கலவெடுத்தா கைய வெட்டோனும் பேங்க்ல நீங்க என்னை வட்டி எடுக்க கூடாது வட்டி கொடுக்க கூடாது என்றெல்லாம் இதுலாம் ஏன் நீங்க உங்களோட இஸ்லாமிக் லோ நீங்க கேட்காம இருக்கிறீங்க உங்களுக்கு எது சூட்டபிளா இருக்குதோ அத மட்டும்தான் ஈடுபடக்கூடாது இதெல்லாம் இஸ்லாமிக் லா தானே இது உங்களுக்கு எப்படி பிரிக்கலாம் இது பிரிக்க முடியாது குடும்பத்துடைய சில விடயங்களை சாதிச்சு கொள்றதுக்கு அரசியல்வாதிகள் அதை பயன்படுத்திக் கொள்வார்கள் மக்களுடைய உணர்வுகளுக்காக வேண்டி ஆனா உண்மைக்கு அன்புக்குரிய சகோதரர்களே நாம் எல்லோரும் பயப்படுவா ஒரு நாள் அதனால எனக்கு எதெல்லாம் எந்த வாழ்க்கையில கொணார முடியுமோ அந்த அனைத்தையும் நான் கொணாடுறதுக்கு முயற்சி செய்யணும் அங்க புகப்பேக்கில் நான் என்ன சொல்றேன்டா நாங்க யாருமே நூற்றுக்கு நூறு சுத்தமானவர்கள் அல்ல எ உள்ள தேவைப்பாடு இருக்கணும் அதுக்காகவே முயற்சி செஞ்சு கொண்டு இருக்கணும் அடிப்படையில் நல்ல இறுதியாக ஒரு உரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன் அது என்னென்னா இன்று எங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த கம்யூனிகேஷன் தொடர்பாடலுடைய இந்த டெக்னாலஜி எங்க கையில எ அடிப்படை கவனம் செலுத்த வேண்டியதை மறந்துட்டு அதிகமான நேரம் தேவையில்லாத விவகாரங்கள் தேவையில்லாத விவகாரங்கள்ல தான் அவதானங்கள் இருக்கிறது மனுஷனுக்கு போக்கஸ் பண்ண முடியாது எத்தனை விட்கள் அவர்களுக்கு வந்த தகவல்கள் அடிப்படையில் எதிர்காலத்துடைய பெரிய வளர்ந்தாங்க மேஷனாக மாற வேண்டும் ஒரு தகவலா அந்த தகவல் ஒரு நமக்கு நலவுகளை தரக்கூடியதாக மாற வேண்டும் இன்று எங்களுடையதா சேவையாக வீதம் சேவை தேவையானதுலாம போயிட்டு இருக்கு சரியான ஒரு விடயத்தை கவனிச்சு சத்தம் வருது அதை பார்க்கிறோம் தேவையில்லாத ஒரு மெசேஜ் எங்க அவதானம் கவனம் எங்கயோ போதும் அவதானம் என்ஷன் நீங்க இல்லைன்றா நீங்க இல்ல என்றா நீங்க இல்லாங்குற சகோதரர்கள் எல்லாம் இந்த ஜென்ஜி அவங்க அதிலிருந்து வெளியேடு கேளா இதை செய்தவர்கள் யாருமே அவங்கள பிள்ளைகள் அவங்களோட குடும்பத்தை இதை வந்து தூரமாக்கி வச்சிருக்கிறா அதுல அவங்க டைம் போனா போக்கஸ் இல்ல அவங்க என்னென்னா எல்லாரும் எல்லாரையும் மடேனாக்கி எல்லா பெண் பணத்தை எடுத்துட்டு அவங்க நல்ல சந்தோஷமாக அவங்களோட குடும்பம் பிள்ளரும் நல்லா இருக்கணும் என்ற அடிப்படையில அவர் சில விடயங்களை கொண்டிருக்கிறார்கள் அன்புக்குரிய சகோதரிகளே எல்லாமே நல்லதே நாம் வாழக்கூடிய இந்த காலத்தில் நாம் புதிய காலம் தாம் வாழும் வேகமாக நாம் என்ற விடிய பாருக்கமாக இன்றைய முன்வைக்கிறேன் யாருக்குமே செயல்பாடுகளாலேயோ அல்லது எந்த ஒரு வார்த்தைகளாலேயோ எந்த ஒரு முறையிலையும் கொடுத்து நடந்து இரண்டாவது மிக முக்கியமான விடம் தான் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாத நல்லதார்களே இன்று எங்களுக்கு அல்லா சந்திருக்கக்கூடிய இந்த வளங்களை நமக்கு பிரயோஜனமாக அதை பயன்படுத்துங்கள் அதனூடாக நம்மையும் நம்ம குடும்பத்தையும் சமூகத்தையும் ஒரு நாசகரமான நிலைமைக்கு கொண்டு போறதுக்காக அதை பயன்படுத்தாதீர்கள் அதனால நலவுகளை பெற்று மக்களுக்கு நலவுகளை பரப்பக்கூடியவர்கள் ஆய்ர்வோம் யாருக்குமே அநியாயம் செய்யாமல் அல்லாஹ் இடத்துல நாம் வேண்டுகொள்வோம் யாழ யாருக்குமே அநியாயம் செய்யாமல் வந்து சந்திக்கணும் எல்லோரிடத்திலையும் மன்னிப்பு கேட்டு எல்லோருடைய துவாவை பெற்று நாம் இந்த உலகத்தை விட்டு சுலஹான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அவனுடைய பொருத்தத்துடன் இந்த உலகத்தை விட்டு கூடிய பாக்கியத்தை எல்லாம் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக பெற்றெடுத்த தாய் சந்தையர்கள் புத்தாரு ஆசா அன்பார்கள் நண்பர்கள் நம்முடன் அன்பாக கருணையுடன் நடக்கக்கூடிய அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக சுமான் ஆண்கள் பெண்கள் அனைவருடைய பாவங்களை அவர்களுடைய கபர்களை ஒளிமயமாக்கு அவர்களை மன்னித்து அருளியை அவர்கள் மீது நாம் கபிகளத்தில் நமக்கும் நீ அழைப்பு